கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே சுரத்துன்னூருடைய அறுபத்தி இரண்டாவது திருவசனத்தை உங்களுக்கு முன்னால் ஓதினேன் இந்த ஆயத்தின் ஆரம்ப பகுதியை சென்ற வாரம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசிவாக்கினான் அந்த பகுதியில் அல்லாஹுக்கு சுபானு தாலா முக்மியங்களுடைய முக்மியங்களுடைய மூன்று சிபார்த்துகளை பற்றி மூன்று தன்மைகளைப் பற்றி அல்லாஹ் சுபானஹத்தலா இந்த ஆயத்தில் விவரிக்கிறான் அதிலே முந்தின இரண்டு தன்மைகள் அல்லாஹுவைக் கொண்டு விஸ்வாசம் கொண்டவர்களாகவும் அல்லாஹுடைய ரசூலைக் கொண்டு விசுவாசம் கொண்டவர்களாகவும் அந்த நீங்கள் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ் சுஹானுஹோதலா சுட்டிக்காட்டுகிறான் அவைகளைப் பற்றி ஓர் அளவு நாங்கள் பேசினோம் கதைத்தோம் மூன்றாவது விடயமாக அல்லா சுஹானுகுத்தலா சொல்லுகிறான் ால் அந்த இருப்பார்கள் விடயத்தின் மீது ஒரு பொதுவான விடயத்துக்காக வேண்டி அவர்கள் ஒன்று கூடியிருப்பார்கள் என்றிருந்தால் லம்யபு அந்த விடயம் முடியாத வரையில் அந்த விடயத்துக்கு ஒரு முடிவு செய்யப்படாத வரையில் அந்த இடத்தை விட்டும் அவர்கள் நகன்று போகமாட்டார்கள் அப்படி போவதாக இருந்தாலும் கூட அனுமதி பெற்றதுக்கு பிறகுதான் அனுமதி அனுமதியுடன் தான் அந்த இடத்தை விட்டு நகன்று போவார்கள் அந்த நபியிடத்தில் அவர்கள் அனுமதி கோராத வரையில் அனுமதி பெறாத வரையில் அவர்கள் அந்த பொது வேலையை விட்டும் பொது கருமத்தை விட்டும் அவர்கள் நகன்று போகமாட்டார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சுலஹானல்லா சொல்லுகிறான் இன்னல்ல ரீன எஸ்தினுக்க யாரெல்லாம் நபியே நாயகமே உங்களிடத்தில் அந்த பொது வேலை இருக்கும் தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக வேண்டி நிற்பந்தமான விடயங்களுக்காக வேண்டி யாரெல்லாம் அனுமதி எடுத்துக்கொண்டு போகிறார்களோ உலாஹி கல்லதி அவர்கள் அல்லாஹவை கொண்டும் அல்லாஹுடைய தூதர் ரசூலை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் ஈமான் கொண்டதின் காரணமாகத்தான் அனுமதி பெற்றுப் போகிறார்கள் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹு சொல்லுகிறான் அவர்கள் உங்களிடத்தில் அனுமதி கோருவார்கள் என்றிருந்தால் லிபா விஷான அவர்களுடைய சில தேவைகளுக்காக வேண்டி சில விடயங்களுக்காக வேண்டி அதை அனுமதி கோருவார்கள் இருந்தால் அவர்கள அவர்களிடமிருந்து யாருக்கு நீங்கள் அனுமதி வழங்க கொடுக்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு அனுமதி வழங்குங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அப்படி அனுமதி கேட்டு அனுமதி பெற்றதுக்கு பிறகு போகக்கூடிய நீங்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறான் இந்நல்லாக ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் இறக்க அல்லாஹ் மன்னிக்க என்று சொல்லி அல்லாஹ் சுஹானு இந்த ஆயத்தை முடிக்குகிறான் இந்த ஆயத்திற்கு அன்புக்குரிய சகோதரர்களே பொதுவான விடயங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நிகழும் பொழுது முக்மீங்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் முக்மீங்கள் அந்த விடயத்தில் தங்களுடைய பங்களிப்பை எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய முக்கியமான விடயத்தை அல்லாஹ் சுல்ஹான முல்லா இங்கே சுட்டிக்காட்டுகிறான் ஏனென்று சொன்னால் சமூகமாக நாங்கள் வாழும் பொழுது ஒரு நாட்டு பிரஜைகளாக நாங்கள் வாழும் பொழுது ஒரு கம்யூனிட்டியாக ஒரு ஒரு வகுப்பாக நாங்கள் வாழும் பொழுது வகுப்பு ரீதியாக பிரச்சினைகள் வரலாம் நாடு ரீதியாக அதாவது தேசிய அளவில் தேசிய மட்டத்தில் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படலாம் ஒரு ஊராக வாழும் பொழுது ஊர் மட்டத்தில் ஒரு பிரச்சனைக்கு முகம் வரலாம் பல்லை சமூகங்களாக வாழும் சமூகங்களுக்கு மடியில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அன்புக்குரிய சகோதரர்களே எப்படிப்பட்டொரு பிரச்சினை பொதுவான ஒரு பிரச்சினை வரும்பொழுதும் கூட யாரும் யமாக முடிவு செய்யக்கூடாது அவர்கள் ஒன்று திரள வேண்டும் கருத்துக்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் ஒன்று சேர்க்கப்பட்டதற்கு பிறகு அங்கே முடிவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயத்தை அல்லாஹ் சுஹானா இங்கே சுட்டிக்காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே காலத்தின் தேவையாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலையங்கன்தான் நாங்கள் எப்படி மஷூராக்கல் செய்து கொள்ள வேண்டும் அலை வால முக்கியத்துவத்தை பற்றி எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறான் எந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹு வஹியின் ஊடாக அல்லாஹ் எந்த அளவுக்கு இதை வலியுறுத்துகிறான் என்பதை என்பவைகளையெல்லாம் குரான் ஹதீசுடைய நிழலில் பார்க்கும் பொழுது ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் ஹசரத் ரசூல் சல் அல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் அவர்களை போன்ற ஒரு புத்திசாலி ஒரு விவேகி ஒரு அறிவாளி சகல துறைகளிலும் பரிபூர்ணத்துவம் பெற்ற ஒருவரை இந்த உலகம் ஈண்டெடுக்க முடியாது என்பதே எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய விசுவாசம் ஏனென்று சொன்னால் அவர்கள் அனைத்து துறையிலும் அவர்கள் அனைத்து துறையிலும் எங்களுக்கு உதாரண புருஷராக அல்லாஹ் சுலஹான அவரை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் பி ரசூல் ஹசனா அதிரத் ரசூல் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி குரான் எங்களுக்கு பறைசாட்டிக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே அலைவசல்ல செய்வதிலும் மசூராக்கள் செய்து கொள்வதிலும் எந்த அளவுக்கு முன்னுரமாக ஈடுபட்டார்கள் எந்த அளவுக்கு அதை முக்கியத்துவப்படுத்தினார்கள் என்பதை சஹாபாக்கள் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார்கள் அதற்கு அபுஹுரையார் அவர்கள் சொல்லுகிறார்கள் امام حضرت ابو அலிஹம் இமாம் திருமிதி அலேஹி அவர்கள் அவர்களின் வாயிலாக இந்த ஹதீஸ் ரிவாத்துச் செய்கிறார்கள் அதுலத் ரசூல் உல்லாஹி சல் அல்லாஹு அவர்கள் தன்னுடைய தோழர்களுடன் செய்து கொண்ட மசூராவைப் போன்று ஆலோசனைகளைப் போன்று யாரும் யாருடனும் செய்யக்கூடிய மசூராவை நான் கண்டதில்லை அக்சர் மசூரத் தன்னுடைய தோழர்கள் நண்பர்களுடன் அதிகமாக மசூரா செய்தவர்களில் அதுரத் ரசூல் லாஹி சல் அல்லாஹு அவர்கள் செய்ததைப் போன்று யாரையும் செய்ய நான் காணவில்லை அந்த அளவுக்கு மசூரா செய்தார்கள் ஏன் சொன்னால் அது குரானுடைய கட்டளையாக சொல்லுகிறான் நீங்கள் இறக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய கருணை எங்களுடைய கருணையின் காரணமாகத்தான் நீங்கள் அந்த மக்களுக்கு அந்த களுடன் நெல்லினமாக மெல்லினமாக நடந்து கொள்கிறீர்கள் என்பதை சொல்லிவிட்டு அம்பா சுகான சொல்லுகிறான் அவர்களிலே இருந்து நடைபெறக்கூடிய தவறுகளை நீங்கள் மன்னித்துவிட வேண்டும் ஏனென்று சொன்னால் சமூகமாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் சமூகமாக நாங்கள் உண்டாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களை அறியாமலேயே அன்புக்குரிய சகோதரர்களே பேச்சுவார்த்தைகளின் ஊடாகவும் நடவடிக்கைகளின் ஊடாகவும் ஒருவருடைய மனம் புண்படக்கூடிய அளவுக்கு ஒருவர் நடந்து கொள்வார் அது மனித இயல்பாக இருந்து அனைவரையும் திருத்திப்படுத்த முடியாது அனைவரையும் திருத்திப்படுத்த கலைக்கவும் முடியாது அனைவரையும் திருத்திப்படுத்த அபிப்பிராயங்கள் சொல்லவும் முடியாது சில கட்டங்களில் நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் கருத்துக்களும் ஒருவருடைய மனதை ஒருவருடைய மனதை புண்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் ஒருவருடைய மனதை நோவிக்கக்கூடியதாக இருக்கலாம் அப்படிப்பட்ட கட்டங்களில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் சுஹான இந்த சிஃபாத்துக்குரிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பானாக தவறு செய்தவர்கள் எங்களிட மன்னிப்பு கேட்டு வருவதற்கு முன்னால் நாங்கள் அவர்களை மன்னித்துவிடக்கூடிய மக்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரியா ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குடும்பமாக வாழக்கூடியவர்களாக இருக்கலாம் சொசைட்டியாக கம்யூனிட்டியாக ஒரு ஒரு ஊராக சேர்ந்து வாழக்கூடிய மக்களாக இருக்கலாம் எங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஒரு ஒரு குரோதம் ஏற்பட்டுவிட்டால் யாரின் ஊடாக இந்த குரோதம் யாரின் ஊடாக இந்த தவறு யாரின் ஊடாக இந்த மனநோகுதர் எனக்கு ஏற்பட்டதோ அவர் என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் நான் அவரை மன்னித்துவிடக்கூடிய நல்ல பழக்க முடியவனாக நான் என்னை ஆக்கிக் வேண்டும் அல்லா நபியை பார்த்து நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் அவர்கள் செய்த தவறுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹுடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் அவர்கள் செய்த தவறுக்காக வேண்டி நீங்கள் அவர்களை மன்னிப்பது மாத்திரமல்ல அவர்களுக்காக வேண்டி நீங்கள் மன்னிப்பும் கேட்க வேண்டும் அல்லாஹு மஹ் முக்மினி நவல் முக்மினாத் ஆண்கள் முக்மீனான பெண்கள் அனைவருடைய பிரார்த்தனை செய்கிறோம் அல்லாஹ் பார்த்து பணிக்கிறான் உங்களுடைய தவறுக்க நீங்கள் தௌபா செய்வதல்ல அது மாத்திரமல்ல பிற முஸ்லீம்களுடைய பிற முக்மீங்களுடைய பிற சகோதரர்களுடைய பாவத்தையும் நினைத்து நினைத்து நாங்கள் தௌபா செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக் வேண்டும் அல்லாஹ் இவைகளே சொல்லிவிட்டு சொல்லுகிறான் வஷா விருகும் நீங்கள் அவர்களிடத்திலும் கருத்து கேளுங்கள் சுகானம்மா எங்களுடைய மனதை புண்படுத்தியவர்கள் எங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எங்களுக்கு எதிராக எங்களுக்கு எதிராக பல கருத்துக்களை சொன்னவர்கள் அப்படியாக கூட பொதுவான ஒரு விடயமாக இருக்கும்பொழுது கருத்துச் சொல்லக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது அவர்களிடத்திலும் கருத்துக்களை கேட்டுக் கொள்ளுங்கள் உங்களுடைய கருமங்களில் அவர்களிடத்திலும் மசூரா கேளுங்கள் என்று சொல்லி அல்லா சுஹா நபியை பார்த்து ஹதரத் ரசூலை பார்த்து சல் அல்லாஹோ அலைவசல் அவர்களை பார்த்து பணிப்பதாக இருந்தால் மசூரா என்று சொல்லக்கூடிய இது எந்த எந்தளவுக்கு ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் இதனுடைய முகாத்தன் யாரை கொண்டு அல்லா யாரை பார்த்து இதை சொல்லுகிறான் சொன்னால் எங்களை பார்த்து சொன்னதல்லுகிறான் நபியே நாயகமே நீங்கள் மசூரா செய்யுங்கள் உங்களுக்கு வகை வந்து கொண்டிருக்கிறது காலையிலும் மாலையிலும் குரான் இறங்கிக் கொண்டிருக்கிறது குரானுடைய குரானுடைய பாராயணம் காலையிலும் எப்படி இருந்தாலும் கூட எந்த விடயத்தில் நேரடியாக வகை உங்களுக்கு வரவில்லையோ அந்த விடயங்களில் நீங்கள் மசூரா செய்ய வேண்டும் அந்த விடயங்களை பற்றி நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும் அதற்கு பிறகு சடகட்டங்களில் வகையும் இறங்கலாம் ஆனால் வகைக்கு முன்னால் கூட நீங்கள் மசூரா செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயம் அல்லா சுஹா குரானின் வாயிலாக அல்லா நபியை பார்த்து பணிக்கிறார் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே மசூரா என்று சொல்லக்கூடியது இஸ்லாத்தில் ஒரு மிக முக்கியமான இடத்தி வகிக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே விடமாக்கள் இதை பற்றி மிக தனிக்கு தாப்களை எழுதி வைத்து இருக்கிறார்கள் மசூரா எப்படி அமைய வேண்டும் மசூராவுடைய பிரயோசனங்கள் என்ன மசூராவினுடைய சிறப்புகள் என்ன மசூராவை பற்றி குரான் என்ன சொல்லி இருக்கிறது நடிசோ அலி காலத்தில் அவர்களுடைய பழக்க வழக்கத்தில் மசூராவுக்கு எந்த இடம் கொடுக்கப்பட்டது இவைகளில் எல்லாம் நாங்கள் பேசுவதாக இருந்தால் பல நாட்கள் பேச வேண்டி பிறகு நாங்கள் யோசிக்க வேண்டும் இந்த மசூராவை ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழக்கூடிய நாங்கள் இந்த நாட்டில் நாங்கள் எப்படி இதை அமுல்படுத்தலாம் எங்களுக்கு எப்படி பள்ளி வாசல்களுக்கு விடயத்தை நாங்கள் சற்று ஆழமாக கவிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் ஒரு சூறாவையே அந்த சூராவுக்கு அல்லாஹ் ஆலோசனை சூரா என்று பேர் வைத்திருக்கான் மசூரா செய்வது ஆலோசனை செய்வது என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு தனி சூறாவையே அல்லாஹ் குரானில் இறக்கி வைத்து விட்டான் சூரத்து சூரா என்பதாகும் சூரத்து ஹஜ் என்று ஒரு ஹஜ் சூரா ஆனா சூரத்து சலா என்று சூறா இல்ல சூரத்து சௌம் என்று சூறா இல்ல நோம்புக்கு ஒரு சூறா ஹஜ்ஜுக்கு ஒரு ரமலானுக்கு ஒரு சூறா இதே போல ஜக்காத்துக்கு ஒரு சூறா இப்படியான சூறாக்கள் அல்லாஹ் குரானில் இறக்க ஆனா அல்லாஹ் குரான் ஒரு சூராவுக்கு பெயர் வைத்திருக்கிறான் சூரத்து ஷூரா பத்தி பேசக்கூடிய சூறா அந்த சூறாவில் அல்லா சுல் முக்மீங்களுடைய முஸ்லீம்களுடைய கண்மைகளை பற்றி சொல்லு அவ எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய பற்றி அல்லாவின் மீது தவக்கல் வைத்தவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொல்லிவிட்டா சுபான சொல்லுகிறார் அவர்கள் யார் என்று சொன்னால் எப்பொழுதுமே அல்லாவுக்கு பதில் சொல்லக்கூடிய மக்களாக இருப்பார் அவர்கள் அல்லாஹ் அழைத்தால் அல்லாவுக்கு பதில் சொல்லிவிடுவார்கள் அதான் சொல்லப்படுகிறது நாங்கள் பதில் சொல்லிவிட்டோம் எனக்கு நோம்பை பிடிக்கமாகிவிட்டேன் அவர்கள் எப்படிப்பட்ட கட்டளைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய மக்களாக இருப்பார்கள் தொழுகையையும் சரிவர இதற்கு முன்னால் நாங்கள் கிடைத்திருக்கிறோம் என்று மாத்திரம் சொல்லவில்லை செய்வதில் இருந்து சலாம் கொடுப்பும் வரைக்கும் அல்ல சலாத்துக்குப் புற போதக்கூடிய உட்பட அனைத்தும் தொழுகை சார்ந்தது முந்தின பின்னத்துகளும் சஃகளை நேராக நிலைநாட்டுவதை சார்ந்தது நேராக வைத்துக் கொள்வதும் தொழுகையை அழகுபடுத்துவது ஒரு பகுதி என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அந்த தவக்கல் வைக்கக்கூடிய மக்களுடைய கர்மங்கள் எப்படி இருக்கும் அவர்களுடைய கருமங்கள் இங்கு அல்லாஹ் சொல்லுகிறான் அல அம்ரின் ஜாமின் ஒரு பொதுவான விடயம் இந்த அம்ர என்ற வார்த்தையைத்தான் அல்லா அங்கேயும் சொல்லுகிறான் ஒ அம்ருகும் அவர்களுடைய கர்மங்கள் அவர்களுடைய விடயங்கள் எப்பொழுதுமே ஷூராபைனகும் அவர்களுக்கு மத்தியில் மசூராவாகத்தான் இருக்கும் எதையும் யாரும் தனிய முடிவு செய்ய மாட்டார்கள் எந்த ஒரு அமைப்பும் இது எங்களுக்குரிய சுப்பீரியல் பவர் என்று சொல்லி அதை அதை கருத்தாக எடுத்து அதை முடிவு செய்யமாட்டார்கள் எப்பொழுதுமே அவர்களுடைய கருமங்கள் அவர்களுக்கு மத்தியில் மசூராவாகத்தான் இருக்கும் இதை சொல்லிவிட்டு அல்லா சுபஹான கடைசியாக சொல்லுகிறான் நாங்கள் அவர்களுக்கு எவைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறோமோ அவைகளில் இருந்து அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ் அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதை அவர்கள் செலவழிப்பார்கள் இங்கே செலவழிப்பார்கள் என்று சொல்லும் பொழுது வெறுமனே பணக்கார வர்க்கத்தினுடைய தனவந்தர்களுடைய அறிவு வீரர்களுடைய வீரம் சிந்தனையாளர்களுடைய சிந்தனைகள் இவைகள் அனைத்தும் அல்லாவின் புறத்திலிருந்து எங்களுக்கு வழங்கப்பட்ட நிரமத்துகள் அருகொடைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹுடைய தீன் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் வா உலகத்தில் உலகத்தில் தலை நிமிந்து வாழ்வதற்கு எங்களுடைய திறமைகள் அனைத்தையும் நாங்கள் பாவிப்போம் நாங்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோமோ அவைகளை அவர்கள் செலவழித்துக் கொண்டிருப்பார்கள் எனவே அன்புக்குரிய முப்பத்தி எட்டாவது திருவசனம் இது இதில் அல்லாஹ் பற்றி சொல்கிறோம் வாழ்க்கையை தங்களுடைய தன்னுடைய மனைவியுடன் மசூரா செய்திருக்கிறார்கள் கொரான் மஷூராவை பற்றி இன்னும் படத்தில் சொல்லுகிறது சுபானல்லா எந்த அளவுக்கு என்று சொன்னால் தனி குடும்ப வாழ்க்கையில் கூட மஷூராக்கள் செய்ய வேண்டும் கணவனுக்கே அதிகாரம் இருக்கிறது கணவன் தான் அமீர் கணவன் தான் விவகாரங்களை முடிவு செய்வார் ஆண்கள் இருப்பார்கள் ஏன் காரணம் என்றால் ரெண்டு காரணம் கொண்டு அவர்கள் தான் செலவழிக்கிறார்கள் பணத்தை செலவழிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் தான் செலவழிக்கிறார்கள் அவர்களுடைய கையில தான் ஒரு பெண்ணுடைய நாளாந்த செலவு நபக்கா உடை இருப்பிடம் மருந்து அந்த பெண்ணுக்கு தேவையான பெண்களை விடவும் ஆண்களை நிர்வகிக்கக்கூடிய விடயத்தில் நிர்வாக திறனை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய கருத்தை குரான் மிகத் தெரிவாக சொல்லியிருக்கிறது எனவே இஸ்லாமிய சகோதரர்களே பெண் ஒரு பெண்ணை கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் ஒரு குடும்பத்துக்கு கணவன் மனைவி என்று வந்துவிட்டால் அங்கே குழந்தைகள் இருப்பார்கள் அல்லாஹு குழந்தைகளை பற்றி சொல்லக் கொள்ள குழந்தைகளுடைய பராமரிப்பை பற்றி குழந்தைகளை பராமரிப்பதில் தாய் தந்தை இரண்டு பேருடைய பங்களிப்பும் அங்கே தேவைப்படுகிறது இந்த உமா உண்ட சொல்லுகிறார் பாப்பா உண்டை சொல்லுகிறார் அந்த நேரத்தில் யாரே இந்த இடத்தில் குழந்தைகள் சுக்கு நூறாகுவார்கள் குழந்தைகள் தான் அங்கே நாசமாகி விடுவார்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும் வாப்பாவை திருத்திப்படுத்துவதா உம்மாவை திருத்திப்படுத்துவதா வாப்பா சொல்றாரு மதரசாவுக்குத்தான் போட வேண்டும் உம்மா சொல்றா படிக்க வைக்க வேண்டும் என்ன செய்வது ரெண்டு கருத்துக்கள் வாப்பாக்கு முடிவு செய்ய ஏலும் வாப்பட முடிவுக்கு பவர் இருக்கிறது வாப்பா சொல்றாரு இல்ல மதரசாவுக்குத்தான் போட வேண்டும் அப்ப உம்மட சப்போர்ட் அந்த பிள்ளைக்கு கிடைக்க மாட்டாது உம்மா என்ன செய்வார் அந்த புள்ளைய நேசிக்க மாட்டாள் அந்த புள்ளையுடைய குறைகளை பார்த்துக்கொண்டே ஒரே விமர்சித்துக் கொண்டே இருப்பால் ஏன் அது மனிதனுடைய இயல்பு மனிதனுடைய இயல்பு படித்தான் நான் தான் விருப்பம் ஒன்றை ஒருவர் செய்யும் பொழுது அதனுடைய அதிலே இருக்கக்கூடிய குறைகளை கண்டே குறைகளை சுட்டி ஒரு மனிதனுடைய இயல்பாக கொண்டிருக்கிறது இல்ல வாப்பா உமா சொல்றா இல்ல நீங்க வாய பொத்த வேண்டும் நான் தான் இதை செய்யறது போல செய்ய போறேன் என்று சொல்லி அவருக்கு ஸ்கூல்ல போட்டுட்டா படிக்க வைச்சிட்டால் வாப்பா என்ன செய்வார் என்றா அதில் உள்ள குறைகளை கண்டுகொண்டே இருப்பார் அல்லா சுபானா படிக்க வைக்கக்கூடிய விடயத்தில் மசூராவை பற்றி கதைக்காமல் அதற்கு முன்னாலேயே அல்லாஹ் மசூராவை பற்றி சொல்லுகிறான் எந்த அளவுக்கு எப்படி சொல்லுகிறான் சொன்னால் சுரத்துல் பக்கராவுடைய இருநூத்தி முப்பத்தி இரண்டாவது இருநூத்தி இரண்டு ஆயத்துகளின் ஊடாக அல்லாஹ் சுஹானஹு தாலா ஒரு குழந்தையை பராமரிப்பதில் பெற்றோர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே சுட்டிக்காட்டுகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய அமானதங்கள் இந்த அமானதங்களைப் பற்றி நாளைய கயாமத்தில் நாங்கள் விசாரிக்கப்படுவோம் இந்த குழந்தைகள் அனைவரும் எங்களுடைய நாளி கயாமத்துடைய நாளையில் அமல்கள் நிறுத்தப்படக்கூடிய தராசில் அவர்கள் ஒன்றோ வலது பக்கமாக நன்மையின் பக்கமாக இருப்பார்கள் அல்லா அப்படியாக்கி வைப்பானார் ஒன்றோ அவர்கள் எங்களுடைய பாவங்களுடைய பக்கமாக இருப்பார்கள் எங்களுடைய குழந்தைகளையும் அல்லாஹ் அமலாக எடுத்து ததை நிறுப்பான் அவைகள் வைத்து நிறுக்கப்படும் எங்களுடைய குழந்தைகள் மாத்திரமல்ல எங்களுடைய குழந்தைகளுடைய சந்ததியும் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளும் எங்களைத்தான் வந்து சேரும் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களும் எங்களைத்தான் வந்து சேரும் ஏன் காரணம் என்று சொன்னால் நாங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறோம் எனவே குழந்தைகளுடைய விடயத்தில் யாரும் அசட்டை தனம் காட்ட பராமுகமாக நடந்து கொள்ள குழந்தைகளுடைய விடயத்தில் அவர்களுடைய இந்த சடவாத பொருட்கடவாத உலகத்தை பற்றி சடவாத உலக வாழ்க்கையை பற்றி நாங்கள் நாங்கள் சிந்திப்பதை விடவும் பன்மடங்கு மடங்கு அவர்களுடைய ஆத்மீகத்தை பற்றி அவருடைய பற்றி அவர்களுடைய சொல்ல போனால் நாங்கள் ஒரு வகையான அசமந்த போக்கை காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது எனவே அன்புக்குரிய சகோதரனை அல்லா சொல்லிவிட்டு சொல்லுகிறான் வாழ்றீங்க வாழ்வத்து தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்று நிகழலாம் கணவன் மனைவி பிரியலாம் கணவன் மனைவி பிரிவதை இஸ்லாம் ஒரு முறைப்படுத்தியிருக்கிறது கிறிஸ்துவ மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கிறிஸ்துவ மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நிக்காக செய்துவிட்டால் அங்கே பிரிவினை என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை பிரிய முடியாது பிரிந்தால் பிரிய முடியாது அப்படியொன்றே அவர்களுடைய மார்க்கம் இஞ்சில் அறிமுகப்படுத்தவில்லை சேர்ந்துதான் இருக்க வேண்டும் ஆனாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லோ அல்லது ரோமன் லா என்று சொல்லி பல லோக்கல் இருக்கிறது பிற்காலத்தில் அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அடிப்படையில் இஞ்சியில் என்ன இருக்கிறது ஒருவர் நிக்காக கபில் துண்ணிக்காக சொல்லிவிட்டால் அவருக்கு பிரிந்து போக முடியாது என்பதை அவர்களுடைய இஞ்சியில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது இதற்கு நேர் மாற்றமாக தௌராத்தை எடுத்து பார்த்தால் தௌராத்தையடுத்து பார்த்தால் யூத மதத்தினுடைய அடிப்படையான புத்தகங்கள் வேதனுடைய எடுத்து பார்த்தால் அங்கே இருக்கிறது ஒருவர் நினைத்தாலும் தலாக்காக மாறிவிடும் என்னுடைய மனைவியை விட்டு நான் பிரிய போகிறேன் என்னுடைய மனைவி எனக்கு வாழ முடியாது சொல்லி ஒருவர் நினைத்தாலும் அது தலாக்காக மாறிவிடும் என்ற கருத்தை அது சொல்லியிருக்கிறது ஆனால் புனிதமான சங்கையான நடுநிலையான மார்க்க இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை எண்ணத்தை கொண்டு நீயத்தை கொண்டு தலாக்கு உருவாக மாட்டார்கள் நீயத்தைக் கொண்டு எண்ணத்தைக் கொண்டு தலாக்கென்று சொல்லக்கூடிய ஒன்று நடக்கும் இருந்தால் எங்களில் அநேகமானவர்களுக்கு மனைவியும் இருக்க மாட்டார்கள் கணவனும் இருக்க மாட்டார்கள் தலாக் என்று சொல்லக்கூடிய தொழுகையிலும் நடந்து முடிந்துவிடும் தலாக் என்று சொல்லக்கூடிய வீட்டுகளுக்குள்ளே தானாக சும்மா நடந்துவிடும் ஏன் என்று சொன்னால் மனிதன் அப்படித்தான் ஒன்றை வித்தியாசமாக நெய்க்கக்கூடியவன் வித்தியாசமாக திங்க் பண்ணக்கூடியவன் அல்லாஹ் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த சன்மார்க்கத்தில் தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்றை முறைப்படுத்தியிருக்கிறான் கணவனுக்கு மனைவி விட்டு பிரியலாம் மனைவிக்கு கணவனை விட்டு பிரியலாம் ஆனால் அதில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு முறையை இஸ்லாம் காட்டித் தந்திருக்கிறது இப்படித்தான் பிரிய வேண்டும் அன்பாக சொல்லுகிறேன் மார்க்கம் சொல்லித்தந்த முறை பிரகாரம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அன்பாக பிரிந்து கொள்வார்கள் என்றிருந்தால் உலகத்தில் எந்த ஒரு குழந்தைக்கும் வாப்பா உம்மா ரெண்டு பேர் தலாக்குச் சொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட அந்த பெற்றோருக்கு குழந்தைகளுக்கு பெற்றோர் இல்லாத நிலைமை ஏற்பட மாட்டாது குரான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது டிவோர்ஸ் விவாக ரத்தென்று சொல்லக்கூடிய ஒன்று நடந்து விட்டது கணவன் பிரியலா மனைவியை விட்டும் மனைவியை விட்டும் கணவனுக்கு பிரிவு ரெண்டு பேருக்கும் ஒருவரையொருவரை விட்டு பிரிந்து கொள்ள முடியும் ஆனால் உங்களுடைய குழந்தைகளை விட்டு பிரிக்க முடியாது நீங்க ரெண்டு பேரும் தான் பாப்பா அந்த குழந்தை கணவன் அந்த குழந்தைகளுக்கு தகப்பன் மனைவி அந்த குழந்தைகளுக்கு தாய் இதை மாற்ற முடியாது ஒரு நாளும் அந்த வாப்பாவாக வேறொருவரை எங்களுக்கு நிர்ணயிக்க முடியாது நான் ரெண்டாவது கல்யாணம் முடித்த அந்த ஹஸ்பனத்தான் இந்த புள்ளையினுடைய வாப்பாவாக நான் ஆக்கப்போறேன் என்று சொல்லி யாராவது ஒருவர் அப்படி செய்திருந்தால் தாய்மார்களே சகோதரர்களே அது பெரும் பாவம் அது பெரும் பாவம் சுரத்துல்லா ஹசாவுடைய ஆரம்ப பகுதியில் அல்லாஹ் சுபஹானஹு தலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான் எப்படி அல்லாஹ் ஒருவன் அல்லா ரெண்டு இல்ல இதே போல அல்லா சொல்லுகிறான் ஒரு மனிதனுக்கு ரெண்டு ஹாட் இல்ல ஒரே ஒரு ஹாட்லின் மனிதனுக்கு ஒரு உள்ளத்தை தான் வைத்திருக்கிறான் இதே போல ஒரே ஒரு தாய் ரெண்டு தாய் இல்ல யாராவது ஒருவர் தந்த மனைவியை பார்த்து நீ என்ற தாயை போல என்று சொல்லி ஒரு வார்த்தையை அவர் பாவித்து விட்டா அவருக்கு தண்டனை ரெண்டு மாசம் தொடர்ச்சியாக நோம்பு வைக்க வேண்டும் இல்ல முதலாவது അടിമയെ അവർ ഉറുമയിരെ വേണ്ടം വല്ലദീന യുളഹിറൂന മിന്നിസാഇഹിം സുംമ യഊദൂന ലിമാ ഖാലൂ ഫതഹ്രീറു റഖബതിൻ മിൻ ഖബലി അൻ യതമാസാ ഖുർആൻ മഹത്തലിവഗ ചൊല്ലுகிறது അല്ലാഹ് എப்படி ഉറുവനോ ഇതേപോലെ തായും ഉറുവൽ അങ്ങ തായിക്കി നിഗ്രഹയാരയും കൊണ്ടവന് അമർത്ത முடியாது അത് தாய் ഇതേപോലെ தான் ഖുർആൻ നാലാവതു ചൊല്ലுகிறது ഉദുഹും ലിആബാഇഹിംങ്ങളുടെ വാപ്പവും ഒണ്ട് താൻ എப்படி രണ്ട് கிடையாதோ இதே போல அதாவது இன்னும் ஒரு வாப்பா என்று சொல்ற கன்செப்ட் இஸ்லாம் அறிமுகப்படுத்த இல்லை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது அவருடைய வாப்பாவுடைய பேரை சொல்லித்தான் நீங்கள் அவர்களை அழைக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே தலாக்கு நடந்துவிட்டாலும் கூட குழந்தைகள் அழகாக பராமரிக்கப்பட வேண்டும் அதற்கு நாங்கள் எப்படி ஆலோசனை செய்ய வேண்டும் எப்படி மசூராக்கல் செய்ய வேண்டும் ஒருவர் கணவன் மனைவியை சந்தித்து எப்படி பேச வேண்டும் இவைகளை பற்றியெல்லாம் பிற்பகு கதைத்திருக்கிறது இவைகளை பற்றியெல்லாம் பிற்பகு பேசியிருக்கிறது இவைகளை பற்றியெல்லாம் சன்மார்க்கம் எங்களுக்கு போதனைகளை வழங்கியிருக்கிறது எனவே அப்படிப்பட்டவர்கள் உருமாக்களை நாடி நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் எங்களுடைய குழந்தைகள் இதை பற்றி சொல்லிவிட்டல்லா சொல்லுகிறான் சொல்லுான் கூட நீங்கள் எப்படி பிரிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களில் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பரிபூர்ணமாக ரெண்டு வருடங்கள் பாலூட்டுவார்கள் ரெண்டு வருடங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட வேண்டும் இதே ஒரு குழந்தைக்கு இஸ்லாம் கொடுத்த ரைட்ஸ் ஒரு தாயினுடைய டியூட்டி ஒரு தாயினுடைய கடமை தாய் குழந்தைக்கு பாலூட்ட வேண்டும் உலகத்தில் ஒரே ஒரு தாய் பாலை பற்றி பேசிய மார்க்கம் உலகத்தில் தாய்ப்பாலை பற்றி பேசிய ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் சன்மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் குழந்தைகளுக்கு பாலூட்ட வேண்டும் எத்தனை தடவைகள் பாலூட்ட வேண்டும் எத்தனை வருடங்கள் வரைக்கும் பாலூட்ட வேண்டும் ரெண்டு வருடங்கள் தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பாலூட்டுவார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாம் இன்றைக்கு தாய்பாலுடைய நிலை எங்க போய்விட்டது கோபரேட் கல்ச்சரல்ல ஒர்க் பண்ணக்கூடிய லேடிஸ் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் நாங்களும் படித்து விட்டோம் நாங்களும் டிகிரி எடுத்து விட்டோம் என்று சொல்லி எங்களுடைய குழந்தைகளை வீட்டில் இருக்கக்கூடிய மேடுடைய கையிலையும் வீட்டுக்கு வேலைக்கு வந்த அந்த ஒன்றுமே செய்ய முடியாது தொழில் செய்ய முடியாது வேலைக்கு போக முடியாது ஒரு வீட்டில் போய்த்து உடுப்பாவது கழுகுவோம் ஒரு வீட்டில் போய் தின்ன வேலை ஒன்று செய்வோம் என்று சொல்லி நிலைக்கு பெண்கள் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட வர்கள் இருக்கக்கூடாது அவர்களும் படித்திருக்க வேண்டும் அவர்களும் கற்றிருக்க வேண்டும் நாங்கள் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் வேண்டும் சகாபாக்களுடைய வீடுகளில் அடிமைகளாக இருந்தவர்கள் பிற்காலத்தில் இளமாக்கலாக மாறியிருக்கிறார்கள் பிற்காலத்தில் உளமாக்களாக மாறவிருக்கிறார்கள் அதை பற்றி பேசுவதாக இருந்தால் சஹாபாக்களுடைய வீடுகளில் அடிமைகளாக இருந்த அடிமைகள் பிற்காலத்தில் எப்படிப்பட்ட இமான்களாக எப்படி மாறினார்கள் நாங்களும் யோசிக்க வேண்டும் எங்களுடைய வீட்டுக்கு வேலைக்கு வந்தவர்கள் முஸ்லீம்களாக இருந்தால் ஓத தெரியாமல் வந்தார்கள் ஓதிக்கொண்டு போனார்கள் தொழுகை இல்லாமல் வந்தார்கள் தொழுகையை படித்துக் கொண்டு போனார்கள் மார்க்கம் இல்லாமல் வந்தார்கள் மார்க்கத்தை விளங்கிக் கொண்டு போனார்கள் என்ற வீட்டில் ஒருவர் பத்து வருடமாக நாங்கள் யோசிக்க பத்தி என்ன சொல்ல தொலகை சரியாக இருக்கிறதா அவ இருக்கிறதாக்குரிய சம்பளம் கொடுப்பது அவர்களுடைய தீனுக்கு அவர்களுடைய மார்க்கத்துக்கு நாங்கள் பொறுப்பாக எங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு வேலைக்கு வரக்கூடிய ஒரு வேலைக்கு வரக்கூடிய ஒரு பெண் எப்படி வேண்டும் குரானை படித்துக் கொண்டு போக வேண்டும் அல்லது தொழுகையை படித்து கொண்டு போக வேண்டும் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த பின்னாக இருந்தால் முஸ்லீம்களுடைய வீட்டுக்கு வரும் அவருக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு தப்பான எண்ணம் இருந்தது இஸ்லாத்தை முஸ்லீம்களை பற்றி ஒரு தவறான எண்ணம் இருந்தது ஆனால் எங்களுடன் வேலை செய்கிறாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒரு வருஷம் புகல்ல அவள் ஒரு அபு தாலிபாக மாறிவிட்டாள் அவளுக்கு இஸ்லாம் நசீபாக இல்ல ஆனால் முஸ்லீம்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் அவளுக்கு ஒரு நல்லெண்ணம் பிறந்திருக்கிறது ஆனால் நிலைமை இன்றைக்கு அப்படியல்ல மறுபக்கம் எங்களுடைய வீட்டுக்கு வேலைக்கு வரும்பொழுது ஒரு அபு தாலிபாக வந்தவர்கள் வீட்டை வீட்டு வெளியே போகும்பொழுது அபூஜர்களாக போகிறார்கள் முஸ்லீம்களை பற்றி நல்லெண்ணம் வைத்திருந்தார்கள் அரபு நாட்டுக்கு போகும்பொழுதே முஸ்லீம்களை பற்றி நல்ல எண்ணத்துடன் போனார்கள் இவர்கள் துரோகம் செய்யாதவர்கள் இவர்கள் நேர்மையானவர்கள் இவர்கள் மனசாட்சி கேட்பு நடக்கக்கூடியவர்கள் இவர்களிடத்தில் நல்ல பண்பு இருக்கிறது நல்ல குணம் இருக்கிறது வாக்கு மீறாதவர்கள் பொய் பேசாதவர்கள் இவர்களிடத்தில் சுத்தமான குரான் பரிசுத்தமான குரானுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி நல்ல எண்ணங்களை தனக்குள்ளே வளர்த்துக்கொண்டு முஸ்லீம்களுடன் சேர்ந்து அவர்கள் அவர்கள் அவர்கள் வாழ ார்கள்ங்க நின இஸ்லாம் அல்ல அது வேற இஸ்லாம் இவர்களிடத்தில் இருக்கக்கூடியது சுயநலம் இவர்களிடத்தில் இருக்கக்கூடியது இருக்கக்கூடியது மனித நேயம் அல்ல வேறொரு பழக்க வழக்கம் என்று சொல்லி அன்புக்குரிய சகோதரர்களே முஸ்லீம்களை பற்றி விமர்சிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் யார் என்று சொன்னால் எங்களுடன் சேர்ந்து வாழ்ந்து எங்களை படித்தவர்கள் என்று சொல்லுவது ரொம்ப கவலையாக இருக்கிறது சஹாபாக்களுடைய வீடுகளில் வாழ்ந்தவர்கள் குளமாக்களாக வெளியானார்கள் ஆயிஷ்கார் வீட்டில் இருந்த அந்த வேலைக்கு வந்த ஒரு பெண் மணிதான் பெரிய ஒரு மாறிவிட்டால் அந்த பெண்ணை கொண்டு மசாய்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே நாங்கள் எப்பொழுதுமே கருத்தில் கொள்ள வேண்டும் நாங்கள் எங்களுடன் சேர்ந்து வாழக்கூடியவர்கள் எங்களை பார்த்து என்ன புரிந்து கொள்வார்கள் கோபரேட் கல்ச்சரல்ல ஒர்க் பண்ணக்கூடிய எங்களுடைய நாங்கள் வீட்டில் ஒரு வேலக்காரியை வைத்துவிட்டு நாங்கள் வேலைக்கு பெய்து விட்டோம் அந்த பிள்ளைக்கு யார் பால் கொடுப்பா அந்த குழந்தைக்கு யார் பால் ஊட்டுவாள் நாங்க குழந்தைகள் என்கிற பேச்ச கற்று கம்ப்ளைன்ட் பண்ணுறோம் ஆனால் யோசிக்க வேண்டும் இந்த குழந்தைய நெஞ்சோடு அணைக்க வேண்டிய அணைச்சி பால் பருக்க வேண்டிய காலத்தில் இந்த குழந்தைகளுக்கு நான் பால் பருக்கி இருக்கிறேனா என்னுடைய கடமைகளை சரியாக செய்திருக்கிறேனா என்பதை பற்றி எல்லாம் நாங்கள் சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம் யோசிக்க கடமை பெற்றிருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்க பாலூட்ட வேண்டிய வயதில் பால் ஊட்ட வேண்டும் சரி அப்படியே பால் ஊட்ட முடியாமல் ஆகிவிட்டது மனைவிக்கு திடீரென்று நோய்வாய்ப்பட்டு விட்டது அல்லதே ஒருவரிடம் பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எப்படியோ இரண்டாவது குழந்தையும் எங்களுடைய கருவில் தனித்துவிட்டது இப்பெண்ண செய்வது ஒரு குழந்தையை வயத்தில் வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு குழந்தையை நெஞ்சோடு அனைத்து மாறுபுழை வைத்து அந்த பிள்ளைக்கு பால் பறுக்கிறது என்பதெல்லாம் ஒரு தாய்க்கு சிரமமாக இருக்கலாம் சில கட்டங்களில் கஷ்டமாக இருக்கலாம் சில கட்டங்களில் அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் விரும்புறாங்க அல்லது ரெண்டு பேர் விரும்புகிறாங்க நாங்கள் பால் கூட்டுறத நிப்பாட்டுவோம் எப்படி நிப்பாட்ட வேண்டும் எப்படி நிப்பாட்ட வேண்டும் முதலாவது மசூரா ஆலோசனை ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதல்ல ஒரு மகளிட கல்யாணம் அல்ல ஒரு மகளுடைய ஹையர் எஜுகேஷன் அல்ல ஒரு குழந்தை பச்சிலன் பாலகன் வாய் பேச முடியாத ஒரு மதல குழந்தையினுடைய பால் ஊட்டுவதை நிப்பாட்டப்போறோம் நிறுத்தப்போறோம் ஒண்டோ தாய்க்கு நோயி அல்லது தாய் விரும்புறா இல்ல அல்லது கணவன் சொல்றா தாயே மனைவியை நீ பால் பருக்காது கொடுக்காதே உமா என்று சொல்லி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை விரும்பல்ல கொடுக்கறத ஒரு கருத்து சொல்றாரே அப்படி பேரும் சுயமாக முடிவு செய்யவான நீங்க ரெண்டு பேரும் ஒரு டேபிளுக்கு வாங்கோ ஒரு இடத்துல உட்காருங்கோ மசூரா செய்யுங்க ரெண்டு பேரும் பொருந்திக்கொள்றாங்க சரி நிப்பாட்டுவோம் ஹஜ்ஜிக்கு போக இருக்குது பதினெட்டு மாசம் பால் கொடுத்துட்டோம் இப்ப நிப்பாட்டுவோம் நிப்பாட்டினா தான் இந்த வருஷம் எங்களுக்கு ஹஜ்ஜிக்கு போக ஏழும் அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகக்குள்ளோ கிடைக்க மாட்டோம் தெரியாது பதினெட்டு மாசத்துல நிப்பாட்டுவோம் என்று சொல்லி ரெண்டு பேரும் ஒரு எக்ரிமெண்ட் புரிந்துணர்வுக்கு வந்து பால் கொடுக்கறத நிப்பாட்டுறாங்க அப்படி இல்லாம ஹஜ்ஜிக்கு போகணும் கணவன் மனைவிக்கு தெரியாம பாஸ்போர்ட்ட கொண்டிட்டு வந்தாரு ஏஜென்ட் பாஸ்போர்ட்டை எனக்கு பால் கொடுக்காட்டு சொல்வதல்ல முறை ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து மசூராக்கல் செய்ய வேண்டும் ஆலோசனைகள் செய்ய வேண்டும் எப்படி செய்வது சொல்லிவிட்டு சொல்லுகிறான் நீங்க ரெண்டு பேரும் மசூரா செய் ஆலோசனை செய்யுங்க சுயமாக எதையும் முடிவு செய்ய வேண்டாம் ஒரு நேஷ்னல் இஷ்யூ மட்டுமல்ல ஒரு நேஷ்னல் நாட்டில் செய்வதற்கு முன்னாள் எங்க வீடுகளுக்குள்ள நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் மகன ஓத வைக்கிறதா படிக்க வைக்கிறதா என்று சொல்லி மசூராக்கல் செய்ய வேண்டும் மிக்காவுடைய கட்டம் வருகிறது திருமணத்துடைய கட்டம் வருகிறது அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் இன்றைக்கு நடக்கிற அநேகமான டிவோர்ஸுக்கு காரணம் அவசரம் நல்ல ஒரு மாப்பிள்ள வந்திருக்கிறேன் இந்த மாப்பிள்ளைய பத்தி எந்த மசூராவும் இல்ல எந்த அபிப்பிராயமும் இல்ல இஸ்திஹாராவும் இல்ல ஒன்றுமில்ல நினைச்ச மூப்பில செய்ய போறாங்க எனக்கு இவர் சொன்னார் நல்ல மாப்பிள்ள சொல்லி நான் செஞ்சிட்டேன் இவர் நல்ல ஒரு மாப்பிள்ள நான் நினைச்சேன் ஏன் என்று சொன்னா இவரது மாப்பா எப்ப பார்த்தாலும் பள்ளியில்தான் இருக்கிறாரு திருமணத்தில அவசரப்படக்கூடாது திருமணம் ஒரு வந்துட்டா செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி குரான் சொல்லி இருக்கிறது ஹதீசும் சொல்லி இருக்கிறது நரிசல்லாசலம் செய்தும் காட்டிருக்கிறார்கள் உம்மஹா திரு மினின் அழகான உதாரணங்களை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே அன்பு கூடிய சகோதரர்களை மசூராக்கள் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் மசூராவுடைய முடிவுகள் எப்படி வர வேண்டும் நீக்காக பொறுத்தவரையில் இந்த ரெண்டு விடயத்தையும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கவனத்தில் கொள்ளுங்கள் திருமணத்தில் அவசரப்படக்கூடாது திருமணத்தை பிற்போடக்கூடாது புரப்போசல் வந்துட்டுதா அவசரப்படமாட்டோம் முடிவெடுப்பதற்கு நேரம் எடுப்போம் முடிவெடுப்பதற்கு தவணை எடுப்போம் சிலகட்டங்களில் வருவாங்க மாப்பிள்ளைக்கு அந்திக்கு நாலு மணிக்கு பிளைட் இருக்கிறது பத்து மணிக்கு தான் புரப்போசல் வந்திருக்குது ரெண்டு மணிக்கு நாங்கள் இன்னைக்காக செய்யோனோம் நாலு மணிக்கு மாப்பிள்ள வைத்திருவார் இது இன்னைக்காக இல்லை இப்படிப்பட்ட நிக்காக இஸ்லாம் அறிமுகப்படுத்தல்ல இந்த அவசரத்தை ஷேத்தானுடைய அவசரம் என்று ஹதீஸ் வரணித்திருக்கிறது அல் அஜ்லேத்தான் இது அவசர புத்தி இதுல பேத்து யாரும் மாட்டிக்கொள்ளக்கூடாது விஷயத்தில் அவசரம் எங்கிருந்து ப்ரப்போசல் வந்தாலும் சரி அமைதியாக செய்வோம் ஆறுதலாக செய்வோம் சிந்தித்து செய்வோம் பல தலைவைகள் யோசித்து செய்வோம் பிறகு எப்ப நீ காகின்றது கன்பேர் ஆகிட்டுதா மாப்பிள்ள பொண்ணை பொன் மாப்பிள்ளைய பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் விரும்பிட்டாங்க குடும்பம் ரெண்டும் பேசி முடிச்சிட்டு இப்ப குரான் சொல்லுது வேகமாக ஆறு மணித்தியால சரி இரண்டு மணித்தியால சரி ஒரு நாளையில சரி இந்த நிக்காக நடந்து முடியும் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற அட்டகாசம் என்ன சொன்னா பேச்சுவை அவசரமாக நடத்தி முடிச்சு போட்டு அவசரமாக பள்ளியில நிக்காக செஞ்சு போட்டு என்னத்துக்கு நிக்காக செஞ்சீங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க கல்யாணம் ரெண்டு வருஷத்துக்குப் பிறகுத்தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளும் அதுக்குத்தான் நாங்க இதை செஞ்சுட்டோம் இப்ப ரெண்டு வருஷம் பேசினா பேச்சுவார்த்தையிலேயே டிவோர்ஸ் ஆகிட்டுது இன்றைக்கு நடக்கிற பிரக்டி சித்தம் இன்றைக்கு நடக்கிற யதார்த்தம் உண்மையான உண்மையான நடைமுறையில்தான் எனவே மாலுக்கத்தை சரியாக விளங்கி சரியாக புரிந்து நாங்கள் செயல்படுத்த அல்லாஹு தலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக அடுத்து வரக்கூடிய வாரங்களிலும் இதே துரதளிஷா அல்லா கதைப்போம் பேசுவோம் எனவே வாழ்க்கையில் குடும்பத்தில் நாங்கள் குடும்ப கட்ட குடும்பத்தில் முதலாவது ஆலோசனை செய்வோம் மசூராக்கல் செய்வோம் அதற்கு பிறகு இரண்டாவது கட்டமாக எங்களுடைய சமூக சம்பந்தமான விடயங்கள் தேசிய மட்டத்தில் மசூராக்கல் செய்ய வேண்டும் மசூராவுடைய சிறப்புகள் மசூராக்களுடைய பாய்தா சிறப்பு பிரயோசனங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் கவைக்கலாம் என்று நினைக்கிறேன் அல்லாஹு நம் அனைவருக்கும் உண்மைகளே உண்மைகளாக புரிந்து அறிந்து செயல்பட துணை பிரிவானாக வரமத்த